அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நாட்டிற்கு நபி அவர்கள் அனுப்பினார்கள் அப்போது அவர்கள் வணக்கத்திற்கு ஒரு எவன் அல்லாஹுவை தவிர வேறு இறைவனிகளை முகமது சல்லாஹும் அலிகுமர்கள் அல்லாஹுவின் தூதர் ஆவார் என்ற கொள்கையின் பக்கம் மக்களை அழைப்பீராக அதற்கு அவர்கள் கட்டுப்பட்டால் ஒரு நாளில் ஐந்து நேர தொழுகைகளை அவர்கள் மீது அல்லாஹ் கடமையாக்கியுள்ளார் என அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார் அவர்களில் பணக்காரர்களிடம் எடுக்கப்பட்டு அவர்களின் ஏழைகளுக்கு வழங்கப்படுகின்ற ஜகாத்தின் தர்மத்தை அவர்கள் மீது அல்லாஹ் கடமையாக்கியுள்ளான் என்பதையும் அவர்களுக்கு கற்றுக் என்று கூறினார்கள் ஒன்று மூன்று ஒன்பது ஐந்து முஸ்லிம் ஒன்று ஒன்பது